அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மரப்பினும் ஓத்துக் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் ஒழுக்கமுடைமை என்கின்ற இந்த தலைப்பிலே அதிகாரத்திலே வள்ளுவர் பார்ப்பான் ஓத்து மரப்பினும் குழலாகும் பார்ப்பான் ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும் என்ற இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பார்ப்பான்னு சொன்னதில்லை எந்த மனிதனுக்கும் அது பொதுவானது எல்லாருக்குமே அவரவர்களுக்குரிய சமூக ஒழுக்கங்கள் தனி மனித ஒழுக்கங்கள் இவற்றை கடைபிடிக்கவில்லை என்றால் அவரவர்களுடைய பொறுப்பினுடைய சிறப்பு நீங்கிவிடும் அந்த பொறுப்பற்றவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் சமூகத்துக்கு பயன்படாதவர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்களுடைய பிறப்பும் பயனற்றதாகிவிடும் யாராக இருந்தாலும் சரி ஆக ஓத்து மரப்பினும் குழலாகும் பார்ப்பான் ஓத்து மரப்பினும் குழலாகும் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் உண்மையை ஆராய்ந்து பார்ப்பவன் சாஸ்திரத்தில் எஃப்பஸ்யி சபஷ்யி அப்படின்னு சொல்லுவார்கள் எவன் உண்மையை பார்க்கின்றானோ அவன் பார்ப்பான் இதற்கு நிறைய எனக்கு தெரிந்து ஒருரிரு பொருள் சொல்லுகிறார்கள் முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவருகின்ற நிலைக்கு பெயர் பார்ப்பு என்றும் அதை சில சமூகத்திலே அறிவு துறையிலே பொறுப்பு வகிக்கின்றவர்கள் அந்த தாய் தந்தையனிடமிருந்து பிறந்த மாம்சரீரத்திலிருந்து ஞான சரீரத்துக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பார்ப்பனர்கள் என்று குறிப்பிடுவதாக சொல்லுகிறார்கள் பொதுவாக பார்ப்பான் என்று சொன்னால் எப்பொழுதும் சாஸ்திரங்களை ஆராய்ந்து உண்மையை பார்க்கின்றவன் அறத்தை பார்க்கின்றவன் ஆண்டவனை பார்க்கின்றவன் மெய்ப்பொருளை பார்க்கின்றவன் மெய்ப்பொருள் கண்டார்னு சில இடங்களில் திருவள்ளுவரே சொல்லுகிறார் அல்லவா ஆகவே அந்தணனுக்கு வேதத்தை விடாமல் படிக்கணும் மறக்கக்கூடாது வேதத்தை கற்கவும் வேணும் வேதத்தினுடைய பொருளையும் உரைக்கணும் திருஞான சொன்னார் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளியிருக்கிறான் என்று திருஞான பாடுகிறார் பெரியோர்கள் பல நூல்களிலே இதை சொல்லியிருக்கிறார்கள் ஆக கற்ற வேதத்தை மறந்தாக்கூட அவன் ஒழுக்கமாக இருந்துட்டான்னா அவனால் சமூகத்துக்கு நன்மை ஏற்படும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் அதாவது கண்ணுக்கு தெரியற அதாவது திருஷ்டசீலம் அதிருஷ்டமாக செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் இருக்குது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயத்தில் நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கிறது அது நமக்கு புரியாவிட்டாலும் அது நன்மையை கொடுக்கும் என்று சார்ந்து தான் அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இது அறிவுபூர்வமான நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்பவர்கள் இதை சரியாக ஆராய்ச்சி பண்ணாதவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆக கற்ற வேதத்தை மறந்தால் கூட அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கலாம் படிச்சுக்கலாம் ஆனால் தனக்கு சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த அந்த பொறுப்பை ஒழுக்கத்தோடு சேர்த்து தான் காப்பாற்றணும் அதாவது வேதங்கள் ஓதுவதும் அதில் உள்ள செய்வதும் அதில் இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து பிறருக்கு எடுத்து இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சமூகம் வழங்கியிருக்கிற பொறுப்பு அது வெறுமனே வேதங்களை ஓதினா போராது அதற்கென்று சில காலையிலிருந்து இரவு வரை செய்ய வேண்டிய வழிபாடுகள் நெறிமுறைகள் அது புற ஒழுக்கங்கள் அகஒழுக்கங்கள் என்றெல்லாம் அதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு வேதங்களை சொன்னால் அந்த வேதங்களோ வேள்விகளோ சமூகத்துக்கு பலனை தராது பலிக்காது ஆகவே வள்ளுவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து படிப்போம் மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்றக்கடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்